ஸ்ரீவத்சிரே ஹமவுக்மதீமீ யுத்தையீக்கண்டேயி மங்களசூத்தீபராசர்டியீரங்கேஷபோவத்சங்குதீமான்யேயே மே அஸ் பூயசே லோகாச்சாரியுரவேசூனவேசாரிசந்தீவீவே நம ஆத்தேயோத்திரம்பூதம் கட்டாம்பிகுலபூஷணம் பூரணாது கிருஷ்ணமாரியமே பரபக்தி பரஜான பரமகிகளிலே திளைத்தவர்களான ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமதாசர்களுடைய திருவடித்தாமரைகளிலே வணங்கி அடியனுடைய புன்ஷொற்களாலே ஏதோ விஷயம் பண்டகவனம் என்று நியமித்த சுவாமிகளுடைய அவாவுக்கும் உட்பட்டு சில விஷயங்களை தெரிவிக்கலாம் என்று உத்யாபனம் பண்ணுகிறேன் இன்றைய தினம் இந்த விதேசத்திலே இந்த அந்நிய தேசம் பாரதத்துக்கு அப்பாற்பட்ட தேசமான இந்த தேசத்திலே அரியன் ஏதோ ஒரு விஷயாந்தரமாக இங்கு வந்த காரியம் தன்னுடைய குமார்த்திடைய குடிசைக்கு வந்த இங்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் இந்த விதேச தேசத்திலே இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சேர்ந்து நடக்கிறது என்றும் ஒரு ஆண்டாளுடைய திருவாடிப்பூர் வைபவம் அது பிறிதொரு நாள் இருந்தாலும் கூட அதை ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு மகோத்சவமாக இந்த ஆண்டாளுடைய வைபவத்தை நாச்சியார் திருமணி அனுசந்தானத்தோட அவர்கள் சேர்ந்து அனுபவிக்க இருக்கிறார்கள் என்று கேட்டு சுமார் ஒரு அஞ்சு அடியேன் என்னுடைய தமையனார் குமாரருடைய ஒரு புருஷகாரத்தாலே இங்கே வந்து சேர்ந்தேன் அடியுடைய குமாரத்தி ஓகேன்ற இடத்துல இருக்கா அங்கே ஒரு அஞ்சு மணி நேரம் பிரயாணம் ரொம்ப சமத்துக்கு நடுவே ஸ்ரீமான் ரமணன் சுவாமி குமாரர் அவர் அடி எனக்கு மாதிரி நடக்கிறது சாச்சி கூடியிருந்து குளிர்ந்துன்னு இந்த தொண்டர் குழாம் தொண்டர்கள் எல்லாம் எங்க இருக்காளோ அங்கதான் நம்ம இருக்கணும் அடியே வந்திருக்கேன் வந்து பார்த்தா இங்க ரொம்ப கோஷ்டியார் இவ்வளவு விசேஷமா சேவிக்கக்கூடிய பாங்கு சந்தை சொல்லிட்டு சேவிக்கிறவா புஸ்தகங்களும் சேவிக்கிறவா எப்படி சொன்னாலும் இந்த திவ்ய பிரபந்தம் வெம்பெருமானுக்கு ஓப்பா தான் இருக்கும் இப்படி சொன்னாதான் எங்கனையே சொல்லிலும் இன்பம் பயக்கும் என்ற ஆழ்வார் வெம்பெருமான் ஏத்துக்கிறான் ஏன்னா நாமசங்கீர்த்தனத்தில்தான் தோஷம் ஒண்ணும் கிடையாது சகஷாமத்தியாயத்திலேயே சொல்றான் ஒரு வித்வானத்திருந்தார் ஒரு வித்யார்த்தி ஒத்தன் பபி போயிட்டு இருக்கான் நித்தியமாக அந்த சகஷ்ணாம சூரியன்டே அவன் முஞ்சவருத்தி பண்றது நாலாத்துக்கு போறது பேட்டியா அப்புறமேயோ மரப்பிரபு மரப்பிரபுன்னு சொல்லிட்டே போனான் இவர கூட்டு நித்தியமா சொல்லக்கூடாதுரா அமரப்பிரபு அமரப்பிரபு சொல்லுடா அப்படின்னாரா இவனுக்கு வரல திருமல ஏதோ அப்படியே சொந்த சொல்லிட்டா அப்படியே வந்துருக்கேன் அப்படின்னாரா ரொம்ப நாள் பாத்தாரு பெருமாளுக்கே பொறுக்கலையா உடனே கூப்பிட்டு ஓய் அவர் சொப்னத்துல போய் உமைக்கு என்ன மரப்பிரபுவா இருந்தா அமரப்பிரபுவா இருந்தானா மரங்களுக்கெல்லாம் நீர் பிரபுவான்னு மரங்களுக்கும் நான்தான் பிரபு அஸ்வத்தானா அகம் விரட்சகா விருட்சங்களுக்கு கூட நான்தானே பிரபு எல்லாத்துக்கும் சேதன நான்தானே நாராயணன் தான் என்ன எல்லா பதார்த்தங்களுக்கும் அதனால மரங்களுக்கும் நான் பிரபு இது நடந்ததே காஞ்சிபுரத்துல தான் நான் இங்க போய் நித்தியம் பாக்குறேன் நான் மரத்தா தானே இருக்கேன் அத்திவரதனா தானே இருக்கேன் அப்ப மரத்துக்கு நான் பிரபு அதனால நீ ஒண்ணும் அதுக்கெல்லாம் பிரபு இல்ல எப்படியெல்லாம் சொல்லிட்டு போறான் நான் ஏத்துக்கிறேன் அதேங்கிற எப்படி அர்த்தத்தை சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் வந்துருவது வால்மீகிக்கு முதல்ல நாரதர் சொல்லி கொடுக்கச்சே அவனுக்கு ராமான சப்தம் சொல்ல தெரியல அர்த்தத்தோட மரணிதான் சொல்லி கொடுத்த மராணி சொல்லிட்டு அவர் மராமராமராமானிருத்தது அது போல எப்படி சொன்னாலும் வெம்பெருமான் ஏத்துக்கிறான் ஆகியனாலே இந்த புஸ்தகம் சேவிக்கிறவா சந்த சொல்லி சேவிக்கிறவா அப்படின் சேவிச்சாலும் வெம்பெருமான குகப்பு யார் சேவிச்சாலும் பெருமான குகப்பு வர்ணாசிரமங்கள்லாம் கிடையவே கிடையாது நம்ம சம்பிரதாயத்துல வெம்பெருமானார் அதெல்லாத்தையும் கட்டு அறுத்துட்டார் அப்படியே ஆசிரியோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பு அறுத்தார் வரம்பி அறுத்துட்டார் திருக்கோட்டூர் நம்பி வரம்புல வச்சிருந்தார் கட்டுல அந்த மகா மகாமந்திரத்தை அப்படி வச்சிருந்த அப்பப்ப பார்த்து பார்த்து பத்திரமா ஒரு இடத்துல சேஃப்டி லாக்குற சொல்றாரு அது மாதிரி பத்திரமா உள்ள வைப்பேன் எப்பப்ப சந்தேகம் வரைச்சோ அளவந்தாருடைய அந்த திருவடிகளை வணங்கி அவருடைய சோகத்தை எல்லாம் சீருட்டு அந்த அர்த்தத்தை பார்ப்பார் அப்படி வச்சிருவார் அப்படி வச்சிருந்த அந்த அர்த்தத்தை வெம்பருமானார் என்ன பண்ணார் எல்லாருக்கும் பறக்க உபதேசம் பண்ணிட அப்படி எப்படி சொன்னாலும் இன்பம் பயக்கக்கூடியதான திவ்ய பிரபந்தம் என்ன சொல்றாரு நமக்கு சம்பிரதாயத்தில் வேதமனைத்துக்கும் வித்தாகமான பாசரங்கள் இதெல்லாம் ஹண்டாள் பண்ணினா முப்பது பாசுரங்கள்னா இந்த மாதிரி ஒரு குழந்தையா இருக்கிச்சே ஹாண்டாள் பண்ணினான்னு சொல்றான் சின்ன வயசுலயே திருப்பாவை பாடிட்டான் முப்பது பாசனம் அந்த 30 பாசனங்களும் அதுக்கு என்ன வைபவம்னா வேதமனைத்துக்கும் வித்தாகும் பாசனம் வேதம் காலத்தாலே முற்பட்டது பிரபந்தம் இந்த திருப்பாவை எப்போ ஏற்பட்டது பின்னால இருந்தாலும் அது வேதமனைக்கும் வித்தாகும் சொல்லலாம் ஏதோ வைஷ்ணவா தரமால் பேல பிரீத்தி அவ சொல்லிட்டா அப்படி ஒரு எழுதி வச்சுட்டா அப்படியே அர்த்தம் இல்லை வாஸ்தவம் அது எப்படி சொல்லலாம்னா வராக நாயனர் வராக எடுத்தார் பூமி பிராட்டியை அந்த பூ ஜலத்திலேருந்து எடுத்துட்டார் ஜலத்திலேருந்து எடுத்துட்டார் அப்படியே எடுத்தா அவன் நெடுங்கிறான் ராக்கிருஷ்ணன் வச்சுட்டானே நம்மளை யாரும் காப்பாத்துவான் வராக பெருமாள் பெரிய ரூபம் எடுத்து காப்பாத்தினர் அப்ப அவர் ஒன்னு நடுங்கிட்டு இருக்கான் நடுங்கச்சு உடம்பெல்லாம் தடவித்துவத்துக்கு கடந்த பார்ம கட்கன் சுவாமி சாச்சிய போல அப்படியே தடவையை ஆசுவாசப்படுத்தல பயப்படாதே நான் இருக்கேன் நான் ரஷகன் இல்லையா நான் உன்னை ரஷிக்க மாட்டேனா பிரதிகளெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன் பாடுபடுத்துற என்ன பாடுபடுத்துவான் அவனை ஒவ்வொத்தையும் நீ இது போய் ரட்சிக்க போறீரா எப்படி ரஷிப்பீர் அப்படின்னு கேக்குறா பயப்படாதே நான் உன்னை ரட்சிச்சா போல எல்லாருக்கும் ரட்சகன் நான் தான் சர்வரட்சகன் நான் தானே எல்லாரும் ரட்சிப்பேன் அந்த வராக பராக பெருமாள் பல உபதேசங்களை பண்ற இந்த பூமி பிராட்டிக்கு பல உபதேசங்களை பண்ற நம்ம சம்பிரதாயத்தில் தசாவதாரங்கள் பெருமாள் எடுத்துக்க தசாவதாரங்கள் இல்ல அதுக்கு மேல கணக்கிலிருந்தாத அவதாரங்களை பெருமாள் பண்ணியிருக்க இருந்தாலும் இந்த தசாவதாரங்களை முக்கியமா வச்சிருக்காங்க இந்த தசாவதாரங்களில் பத்து அவதாரங்களையும் கைச்சுட்டார் பராசர பற்ற கைசிய புராணமாக அமைத்தார் பத்து அவதாரங்களை ஒன்பதை கைச்சுட்டார் இதெல்லாம் வாண்டா இந்த அவதாரங்கள்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல எந்த அவதாரம் பிரோஜனமான அவதாரம் என்ன வராக அவதாரம் தான் உத்ருஷ்டமானது எல்லா அவதாரங்களிலுமே வராக அவதாரத்தில் பண்ணின உபதேசங்கள் தான் நம்ம சேத்தனர்களுக்கு பக்தாளுக்கு ரொம்ப விசேஷமா பண்ணி கொடுத்திருக்க நமக்கு என்ன முக்கியமானது பண்ணியிருக்காருன்னா சர்மஸ்லோகம் அந்த வராக சர்மஸ்லோகத்திலே சொல்ற என்னுடைய பக்தன் என்னை நினைச்சு காட்டா போட்டோம் நல்லா இருக்கச்சே பக்தன் வார்த்தை என்னை பத்தி சொல்லிட்டான் நாராயணா கோவிந்தா கிருஷ்ணா மாதவான் சொல்லிட்டான்னா நான் கணக்கு எய்தின்ருவேன் எய்து அவன் அவனுடைய அந்திம காலத்துல அவன் நோய் வாய்ப்பு இருக்கான் மரணப்படுக்கையில இருக்கான் அந்த காலத்தில் அவனால சொல்ல முடியாது நினைச்சிட்டு அகம் ஸ்மராமி நினைச்சுக்கிறான் நானே அவனை நினைச்சிட்டு நல்ல கதியை பரமகதியை அவனுக்கு நயாமி பரவான் கதியும் நல்ல கதிய நான் கொடுப்பேன் அப்படின்னு வராக பெருமாள் நமக்காக உத்தரவாதம் பிராட்டி கிட்ட கொடுத்திருக்கேன் அந்த பிராட்டி கிட்ட கொடுத்ததுல எத்தனையோ உபாயங்கள் சொன்னார் அவர் எப்படி அடையலாங்கிறதுக்கு கண்ணன் எப்படி இல்ல பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் யோக மார்க்கம் கர்மமார்க்கம் எத்தனையோ யோகங்கள் எல்லாம் சொன்னாலும் இல்லையோ கடைசியில தான் சர்வ தர்மான் என்ன சரணாகதி பண்ணுன்னு சொன்னா அந்த பிரபத்தி மார்க்கத்தை அதுபோல பல மார்க்களை உபதேசம் பண்ணினார் வராக அதுல ஒரு இது கான ரூபமான உபாயம் பாட்டு பாடுறது பாடினால் என்னை அடையலாம் அதுக்கு நம் பாடுவான் சரித்திரத்தான் எடுத்து காட்டினான் அப்படி அந்த கருத்துக்களை எல்லாம் பூமி பிராட்டி மனசுல தேக்கியிருந்தான் தேக்கி வச்சிருந்து பிற்காலத்திலே தான் ஆண்டாளாக திருவாரிபுரத்தில் ஜெகத்வித்து திருவாய்ப்பாடியே நம்ம ஸ்ரீவல்லி புத்தூரையே திருவாய்ப்பாடியாக அனுதாரம் பண்ணி தரித்து இந்த பாசுரங்களை பாடினால அப்ப அந்த கருத்துக்களை கானரூபமான உபாயம் என்னை பாடிப்பறை கொண்டு நாராயணே நமக்கே பறை தருவான் பாடிப்பறை கொண்டு ஓங்கி உலகந்த உத்தவன் பேர்பாடி பாடினால் பாடி மனத்தினால் சிந்தித்து நீங்க பாடுங்கோ பாடுங்கோ பாடுங்கோன்னு சொன்னா முப்பது பாட்டுல அப்படி பாடினால் என்ன கிடைக்கும்னா எபெருமானுடைய திருவட்டாமரைகளை கிடைச்சிடும் மோட்சமே கடிச்சிடணும் நமக்கு அதுக்கு வெம்பெருமானே சொல்லட்டான் ஏதோ ஒரு கடைசியில் புருஷார்த்தமாக கேச்சு கைங்கரியமாகிற புருஷார்த்தத்தை தான் கைங்கரியம் தான் நமக்குலாம் உத்தேசம் தொண்டு செய்து வெம்பெருமானை அடைவது அது தொண்டு செய்யறதுக்கு அது பாடுவது பாடுறதும் ஒரு தொண்டு தானே அப்படி பகவானை பஜனை பண்றது நாமாவளிகளை சொல்றது பிரபந்தத்தை பாடுறது இப்படின்னு சொன்னான் அப்படி அந்த பூமி பிராட்டி வராக நாயரா கருத்துக்களைத்தான் இதை சொன்ன எப்படி வேத புருஷன் ஒரு ஒரு காலத்திலயும் கீதையை என்ன சொல்றோம் கீதம் வந்து பஞ்சமோ வேதகா பாரதம் பஞ்சமோ வேதகா அதுலயே கீத கீதைய சாஸ்திரம் சொல்றோம் வேற கீதன்றது ஒரு பிரபந்தமான அருளிச்சை தான் ஒரு அவதாரத்துல ஆனா அது கீதா சாஸ்திரம்னா அவன் தான் வேத புருஷன் அவன் தான் எத்தனை விதமாகவும் இந்த கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படி கண்ணுன்னு சொன்னதை ஒத்துக்கிறோம் அதே இந்த ஆண்டாளானவள் பூமி பிராட்டியா இருக்கிச்ச நமக்கு என்னென்னலாம் அவருக்கு உபதேசம் பண்ணாலோ அந்த உபதேசத்தை எல்லாம் ரொம்ப எளிமையாக்கி அதெல்லாம் வடாக புராணத்துல இருக்கிறதெல்லாம் சமஸ்கிருதமானது அதையெல்லாம் எளிமையாக்கி திருப்பாவையாகிற இந்த முப்பது பாசுரங்களையும் ரொம்ப சுலபமானது எதையுமே நம்ம பிரபஞ்சத்துல எதையுமே அனுசரிக்க வேண்டாம் அனுஷ்டானம் பண்ண பண்ண வேண்டாம் இந்த முப்பது பாட்டை தான் முக்கியமா வச்சிருக்கா நெத்தியபடி திருமாளிகைகள்ல எல்லாருடைய கிரகங்களிலும் என்ன பண்றோம் திருப்பாவை சொன்னா போறோம் அதுவும் சுலபமா சொன்ன வராசர பற்ற கேட்டா திருப்பாவை சொல்ல முடியல என்ன பண்றது அப்படின்னு கேட்டாலும் சித்தஞ்சிருக்காலே பாசிட்டு இருப்பை நினைப்பது பராசர பட்டர் எப்படி இருப்பார் திருப்பாவையே சொல்லு சொல்லு சொல்வாரு இல்லையா அப்படி பராசர பட்டர் திருவடிகளே சொல்லணும்னா சொல்லு அது சொல்லிட்டா போறோம் திருப்பாவை சொன்ன பலனே கிடைச்சிரும்ட்ட காரணம் என்னன்னா எப்படி சுவாமி சாதிச்சார் திருப்பாவை ஜீர்னு பேரு எம்பெருமானா இருக்கேன் அதே போல பராசர பட்டர் திருப்பாவிலே ஆழங்கால் பட்டிருப்பார் திருப்பாவையுடைய உபநியாசம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னா பராசர பட்டர் எல்லாத்தையும் மறந்துடுவார் அப்படி இருக்கே இந்த பராசர பட்டருக்கு ஒரு விரணம் ஒரு கட்டி வந்து நான் உடம்புல அப்ப எல்லாம் வைத்தியர்கள்லாம் கேட்டாலாம் கட்டி வர்றது இதுக்கு மயக்கம் கொடுத்து நம்ம ரணசிகிச்சை பண்ணணும் அறுக்கணும் சர்ஜரி பண்ணனும்னாலாம் அப்போ நம்ம திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணுங்க அப்படின்னா அப்படின்னா தன் வெய்வறந்து இருப்பார் நடத்தும் அனுஸ்தீஷாலும் கொடுக்க வேண்டாம் அப்படியே அந்த பாட்டுல திருப்பாவியுடைய நாச்சியார் திருமொழி பாசுரங்களில் ஈடுபட்டுக்கிட்டே அந்த ரணசிகிச்சை பண்ணான்னு சொல்லுவான் அப்படின்னா அத்தனை ஆளுங்கால் பட்டு மெய்மறந்து இருப்பார் பராசரப்பட்ட திருப்பாவை ஏன் வேதமனத்துக்கும் வித்தாகும் சொல்லக்கூடாது ஏன்னா பூமி புராட்டி தானே ஆண்டாளாக அவதாரம் பண்ற காலத்திலே அல்லது பெரிய புராட்டியாருடைய திருவம்சமான ஆண்டாள் அவதாரம் பண்ற காலத்திலே இத வந்து உபதேசம் பண்ணிருக்கான் இந்த கானரூபமான உபாயம் தானரூபம்னா பாட்டு சங்கீத்தி நாராயண சப்தமாசுரம் இமுக்க துக்காசிக்கு நோபம் அந்த சொல்றான் இவளம் வருத்தமும் தீர்ந்து பகவின் தேவ ரெம்பாவைன்னு அப்படி இந்த ஆண்டாள் தானரூபமான உபாயமாக முப்பது பாசுரங்களையும் வச்சான் அப்படி அந்த அஞ்சும் அறியாத மானியை வையம் சுமப்பதும் முப்பது பாட்டு தெரியாட்டக்கா ரொம்ப வேஸ்ட் நம்ம மனுஷ அர்த்தம் இல்ல அப்படின்னு அர்த்தம் எல்லாரும் சொல்லணும் வைஷ்ணவால் முக்கியமா சொல்லணும் ஆக வைஷ்ணவாருக்கு வேதமனைக்கும் வித்தாகும் சொன்னா ஏதோ அதிசயோக்தியா சொல்லல இவாளுக்கு இஷ்டமான பிரபந்தன்றதுக்காக சொல்லல இது பிராட்டி தானே அவதாரம் பண்ணி சொன்னது எப்படி வேத புருஷன் சாஸ்திரார்த்தங்களை ஒரு ஒரு சமயத்தில் விதமாக வெளியிடுகிறானோ அப்படி பூமி பிராட்டி வேதார்த்தங்களையெல்லாம் இந்த பாசுரத்திலே கொடுத்தான் அதனால்தான் இது வேதமனத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தும் அயந்தும் இன்னும் நிர்வாகம் பண்ணினார்கள் நம்முடைய போர்வர்கள் அப்பேற்பட்ட உயர்ந்த அண்டாளுடைய மனுஷன மனுஷியா பறந்து பெருமாள் அடைஞ்சார்கள் ரெண்டு சேராத விஷயம் அண்டாள் பறந்த காலத்துல எம்பெருமான ஒரு விபுவாக அவதாரம் பண்ணல ஒரு மனுஷனாக அவதாரம் பண்ணல ஒரு அவதாரம் கண்ணனாக அவதாரம் பண்ணல ஆனால் அந்த ரங்கநாதனி திருவரங்கராஜனையே போய் அடைந்தாள் அவன் அச்சாவதார சமாத்திலே இருக்கான் இவன் விபவாவதாரமா இருக்கா ஆண்டாள் ஆனா போய் அடைஞ்சு காமிச்சான் அப்படின்னா என்ன கொடுக்கும்னா எம்பெருமானோடைய சாந்தியத்தை கொடுக்கக்கூடிய பிரபந்தம் இந்த முப்பது பாசனம் மாத்திரம் இல்ல இந்த நாலாயிரம் பாசனமே அப்படிதான் நம்மாழ்வாருடைய ஆயிரம் என்ன திருமங்கி ஆழ்வாருடைய பெருதிருமொழினா எல்லாமே பகவத் விஷயமான விஷயங்கள் தான் பகவான பத்தின விஷயங்கள் தான் திருவாய்மொழியும் ஓரோரு அங்கத்தை சொல்ல வந்தது வேதத்துக்கு நாலு வேதத்தையும் நாலு தமிழ்ப் பிரபந்தங்களாக நம்மாழ்வார் ஆக்கினர் ஆனா ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகை கார்த்திகை நாள் அதுக்கு ஆறு அங்கங்களை பண்ணினர் விஷ்ணு தர்ம சாஸ்திரத்தை திருமாலையாக தொண்டக்கூடிய ஆழ்வார் பண்ணினர் வேதா வேத சாரம் எம்பெருமானுடைய பாரதந்திரிய வைபவம் பாகவத பிரபந்தமாகவே திருப்பாவை ஆண்டாள் அருளிச்செய்யால் வேலை நாச்சியார் திருமொழி இப்படி எல்லாமே அந்த சாஸ்திர்த்தங்களைத்தான் கொடுக்கிறது இந்த நாலாயிரம் பாசுரங்கள் இந்த நாலாயிரம் பாசுரங்களையும் சொல்லணும் இது மாதிரி சுவாமி சொன்னாங்க திருநஷ்ர காலங்களிலே சொல்லணும் அது சொல்ல முடியாட்டாக்கா இந்த மாதிரியாக திருப்பாவை நித்தியானுசந்தானமாக கொள்ள வேணும் அந்த திருப்பாவை நம்முடைய இளைய தலைமுறை என்று சொல்லித்தரணும் சில பேர் சொல்றாங்க வயசு சுவாமி அப்படினா திருப்பாவை தெரியலங்கிறேன் வருத்தப்படுறா நிஜமா வருத்தப்படுற ஆனா அந்த வருத்தத்தை நம்ம போக்கணும் வா உக்காது சொல்லித்தரேன் அந்த முப்பது பாட்டு சொல்லு நித்தி சித்தஞ்சிருக்காலே சொல்லு கோவில் ஆத்துல வந்து அப்புறம் கோவில் சொல்லு சாத்து மறைக்குள்ள கலந்துக்கலாம் எப்படின்னு சொல்லணும் ஆக அந்த முப்பது பாசுரங்களுமே அவ்வளவு தாத்மர்யமான அர்த்தங்களை உடையதுன்னா அதை அருளி செய்த ஆண்டாளுடைய எப்படி சொல்ல முடியும் அண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு மனவாள அமைகள் அண்டாளுக்கு ஒப்பில்லை திருவாடிப்பூர் தினத்துக்கும் ஒப்பில்லை அதுபோல இன்றைய தினம் ஒரு ஒப்பிடாத தினமாக இருக்கு ஒப்பலாத ஒரு நாள் இன்றைக்கு இந்த அமெரிக்க தேசத்திலே அடியன் வந்திருக்கேன் எனக்கே அடியன் கேட்டோம் ஆனந்தமாவே இருக்கு பெரிய ஒரு பெருந்திரளான பக்தர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமதாசர்கள் இவர்கள் எல்லாம் வணங்கி வந்தது எதுக்காகனா ஆழ்வானுடைய ஆயிரமாவது வருஷம் வருது அடுத்த வருஷம் இருபத்தஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி ஜனவரி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி தொடக்கமாக பிப்ரவரி மூணாம் தேதி பர்யமாக பத்து நாள் திருநாள் ஆழ்வான் பைய அஸ்தத்துக்கு நடக்கிறது அது வருஷா வருஷம் நடக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் போயிடுது வரப்போகிறது ஆயிரமாவது சம்பத் சகசிர சம்பத் இந்த ஆழ்வானுக்குண்டான பெருமை நான் சுவாமி ஆச்சாரியால் அவதாரம் பண்ணினான் அந்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் அவ்வாவாலுக்கு ஒரு ஏத்தம் உண்டு தொடக்கமாக நம்முடைய ஆச்சாரியின் வரைக்கும் ஒவ்வொரு ஆச்சாரியர்களுக்கும் ஏத்தம் உண்டு ஏன்னா இது குரு வைபவமான ஒரு சம்பிரதாயம் ஆனா ஆழ்வானுக்குண்டான ஏத்தம் அது தனி எபெருமான ரஷித்தது ஸ்ரீபாஷத்தை பட்டோலை கொண்டது தரிசனத்திற்காக தன் கண்களை கொடுத்தது இப்படி பலவிதமான பெருமைகளை ஆழ்வானுடைய சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்பேற்பட்ட ஆழ்வான் இந்த ஆழ்வான் இல்லன்னா இன்னைக்கு யாரும் திருமணம் எடுத்துக்க முடியும் ஒரு சோழராஜன் ஒரு வீர சைவன் வைஷ்ணவத்தை அழிச்சுடணும்னு பார்த்தான் வைஷ்ணவ சம்பிரதாயமே இருக்கக்கூடாது சிவாபரதம் நாஸ்தி எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கணும் யாரும் வைஷ்ணவன் திருமன் போட்டோம்னா கூட்டான் சிவா பரதரம் நாஸ்தி எழுது சிவனுடைய மேலான தெய்வம் இல்லை எழுதி கையெழுத்து போடு கிருஷ்ணன் எழுதி கையெழுத்து பேர் எழுதியிருக்கான் இருநூறு பேர் எழுதி கொடுத்திருக்கா பேர் எழுதி இவன் ஓலைகள் எல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்கிறான் அப்படியே பண்ணிட்டு இருந்தான் ஒரு ஆயுசு அவனுக்கு எத்தனை ஸ்ரீகிருஷ்ண அவர்களை தேடி கையெழுத்து வாங்க முடியும் பாரத தேசத்துல அப்படி அவன் மதஸ்தாபனம் பண்ணிருந்தான் அது ராஜாவுக்கு உண்டான ஒரு வேலைதான் ராஜாவ வரக்கூடியவன் மதஸ்தாபனம் பண்ணனும் அவன் அந்த தர்மத்துக்கு தகுந்தா போல பண்ணிருந்தான் ஒரு எல்லா வளரணும் நினைக்கணும் ஒரு மதத்தை அழிச்சு மத்த ஒரு மதம் வரக்கூடாது மந்திரியா இருந்தவன் அவனும் ஒரு வைஷ்ணவன் தான் அழுவானுடைய சம்பந்தம் சிச்சியம் தான் அவன் சொன்ன ராஜா நீ இப்படி எல்லாம் பண்ணால ஒன்னு ஆயுசு போறாரு ஒன்னு ஆயுசு முடிஞ்சு போயிடும் ஒரு பத்தாயிரம் பேர் கிட்ட கையெழுத்துவாங்களா ஐம்பதாயிரம் பேர் கிட்ட கையெழுத்துவாங்களா அதுக்கு மேல முடியாது ஒத்திரையோ ஸ்ரீகைஷ்ணவர்கள் இருக்கார்கள் இது பொண்ண பொன்னடி காலமான எம்பெருமானாருடைய காலம் இதே இப்ப இத்தனை ஸ்ரீகிருஷ்ணா கிட்ட நீ கையெழுத்து வாங்க முடியாது என்ன பண்ணணும்னா அந்த எம்பெருமானாரிடத்தையும் அவருடைய பிரதம சிச்சியரான குரத் தாழ்வான இடத்திலும் கையெழுத்துவாங்க எல்லா தொண்டர்களும் ஒத்துப்பாள் இல்லையோ அதனால அப்படிலாம் இருந்தா தலைவர் சொன்னதெல்லாம் ஒத்து அந்த காலத்துல அப்படி இருந்த காலம் அதனால அவர் ரெண்டு பேரும் கூட்டு கையெழுத்துவாங்க உடனே திருவரங்கத்துக்கு ஆளமிச்சான் அப்படி எம்பெருமானாரின் குரத்தாழ்வான ஆகிண்டுவாங்கன்னா தன்னுடைய ஞானத்தால உணர்ந்த புறத்தாழ்வான் உணர்ந்து தான் புறப்பட்டு இத்தராஜ வேஷத்தை தான் ஏத்திண்டு தான் உடையவராகவும் பெரிய நம்பியை கூட புறத்தாழ்வானாகவும் அழிச்சிட்டு போனார் அந்த ராஜசபித்திர போரேசி விஜயம் எல்லாம் தெரிவிச்ச நாராயண பரத்துவத்தை எல்லாம் சொன்னார் அவன் ராஜா கடைசியில் ஒத்துக்கல ஒரு மூர்கமானவன் நீ யாருன்னு சொல்லு எந்த சிவன் தான் பெரியவர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு விட்டான் பார்த்தவர் குரத்தாழ்வான் அந்த ஓலையை வாங்கினார் துரோணமஸ்தி துரோண வசதி தப்பான ஒரு வாக்கியம் இல்லைன்னா கையத்து போட்டு கொடுத்தார் ராஜாவுக்கு புரியல பண்டிதாருக்கெல்லாம் கொடுத்தா நம்ம வைத்திருக்காரு என்ன படிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க பாருங்க இந்த ஓலையில அப்படின்னு கேட்டா அவன் நம்ம தெய்வத்தை ரொம்ப இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னா என்ன சொன்னார் அப்படின்னா சிவம்னு சொன்னா ஆழாக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு சிவம்ங்கிற பதத்துக்கு நெல் அளவுகள்ல ஆழாக்குன்னு அதுக்கு ஒரு பதத்தின்னு ஒரு அளவு உண்டு அதுக்கு மேல துரோணம் அதுக்கு மேல பெருசு துரோணம் ஏன்னா லிங்கம்ங்கிறது சாதாரணமாக அப்படி ஒரு கவுத்து வச்சது மாதிரிதான் இருக்கு பாத்திரம் போல அதனால அது மேல பெரிய பாத்திரம் ஒன்று இருக்குன்னு அவர் எழுதிட்டார் திரோணம் அஸ்தி ததப்பரஹான்னு வந்து சிவனை இழிவுபடுத்தணுன்ற அர்த்தம் இல்லை அது நேரம் அந்த பதத்துக்கு அவன் எழுதி சிவா நாஸ்தி சிவன்றது பெரிய அளவு அல்லது பெரிசானது அதுக்கு மேல பெருசு இல்லைன்னு எழுதுனா இவர் அதுக்கு மேல துரோணம் இருக்கேன் அப்படின்னு இவர் அந்த அர்த்தத்தை அப்படி பண்ணி எழுதிட்டார் அது அவள் வேற விதமாக அந்த ராஜாவுக்கு கல்விச்சுட்டான் உடனே ராஜாவுக்கு மகா கோபம் வந்தது தன்னுடைய தெய்வத்தை பழித்தார் இவர் கண்ணெல்லாம் புடுங்கன்னா தன் ரெண்டு கண்களையும் விழுந்தார் அவரு தானே பிடுங்கி போட்டார் பெரிய நம்பிக்கைக்கும் கண்கள் பிடுங்கப்பட்டது ஆனா பெரிய நம்பிகள் வந்து வயசுல விருத்தர் ரொம்ப வயசானவர் அதனால அவர் பிராணன் போயிடுத்து ஆழ்வானுக்கு பிராணன் போகல கண்ணை பிடிங்கினால கூட பிராணன் போகல ஏன்னா ஆழ்வான் ராஜாவா இருந்தவர் பெரிய ராஜாவா இருந்து அட்டு திசைக்கும் நிரந்த பெரும்புகள் அந்தணர்வாழ் கூறத்தாழ்வானு எட்டு திசைக்கும் பெரிய பெரிய அக்ரஹாரங்களை தோத்துவித்து அதுக்கு நடுவு பெரிய ராஜ்ய பரிபாலனம் பண்ணிந்தவர் அவருடைய கோட்டையினுடைய மணிக்கதவி சாத்தினாக்கா அந்த கதவு சாத்தினா அதுல இருக்க மணிகள்லாம் காஞ்சிபுரம் தவப்பெருமாளுக்கும் பெருந்தெய்வத்தி விழுமா இங்கே ஒரு பெரிய அது மணிவோசை கேட்கறது யார் நிதி எந்த திருமாளிகைன்னு கேட்டா புறத்தாழ்வான திருமாளிகை பக்கத்துல இருக்கு ஒரு எட்டு மைல் இருக்கார் பெரிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அவர் பெரியார் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டா அருங்க ஜாமம் ஆயிடுத்து அது கோட்டை கதவு சாத்துறான்னு வரான் அவ்வளவு செல்வமா அவனுக்குன்னு பிராட்டி பார்த்து வேந்தான் பெருந்தேவி தாயர் உடனே பழுத்துந்தார் இந்த கட்டில் தன்னுடைய பத்னியான கூரத்தை ஆண்டாளோட உடனே எழுந்தாரா அண்டாள் எழுந்து நம்மலாம் போகலாம் நம்மலாம் போலாம் இந்த ராஜ்யத்தை ஒட்டுனர் என்ன திடீர்னு எழுந்து பல ராத்திர போய் எழுந்து போலாம் சொல்றேன் என்ன சமாச்சாரம்னா என்ன ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அங்கீகாரம் பண்ணல பிராட்டி என்ன ஒரு பெரிய செல்வந்தன்னு அங்கீகாரம் பண்ணாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கிணவை இப்ப எப்படியே ஆள வந்தார் ராஜ்யத்தை தொடர்ந்தாரோ ரங்கநாதனை சேவிச்சவாரே அதே அந்த கணத்திலேயே ஞானத்தால உணர்ந்தார் அதுபோல எம்பெருமானார் ராஜ்யசபைக்கு கூப்பரான ஞானத்தாலே உணர்ந்த அப்படி ஞானத்தாலே பெரியவர் வயசாலேயும் பெரியவர் எம்பெருமானார விட அதனால தான் இரண்டாயிரத்தி சுவாமி எம்பெருமானாருக்கு ஆயிரம் வருஷம் வருது அதுக்கு ஏழு வருஷம் முன்னே சுவாமிக்கு எட்டு வயசு பெரியவர் எட்டு அதனால ரெண்டாயிரத்தி பத்துல கோரத்தாழ்வானுக்கு வருது பேர் பட்ட அந்த கோரத்தாழ்வான் அவரை பத்தி சொல்லச்சே என்ன சொல்லணும்னா பெரியாழ்வார் பெண்பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்தார் திருவாளிப்பூரத்திலே பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையா பறந்தார் பெரியாழ்வார் தெரிவிக்கிற ஒரு பாசுரத்தில் ஒருமகள் தன்மை உடையேன் பெரியாழ் திருமதி பாசுரம் உருமகள் தன்மையுடைய உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் அவர் நந்தவனத்துல தானே ஆப்தா துளசிவனத்தில் பேராட்டி ஆப்தா ஆண்டாள் குழந்தை இல்ல தானே தாயும் தந்தையுமாயிருந்து பெரியாழ்வார் வளர்த்தார் பாசுரங்கள்லாம் பாடினார் பூமாலையெல்லாம் சூடி கொடுத்தார் பாமாலையை பாடி கொடுத்தாள் படபத்திரசாஹிக்கு அடுத்த இல திருவரங்க நானே படைஞ்சுட்டான் அது தெரிவிக்கிறார் உருமகள் தன்னை உடையன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் நல்லா வளர்த்துந்த செங்கன்மால் தான் கொண்டு போன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் கூட்டு கேட்டா என்ன சொல்ற ஆண்டாள் மாநில பேச்சுப்படியில் வாழ்கிறேன் மனுஷாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா நான் வாழ மாட்டேன் அப்படின்றான் இது என்ன மாதிரி விந்தையா இருக்கு நீயோ மனுஷியாதான பறந்திருக்க நீ யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நான் நாராயணன் கல்யாணம் பண்ணிக்கணும் ரங்கநாத் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற இது எப்படி சாத்தியமாகும் பெரியாழ்வாருக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு என்ன வயசு கடந்து போயிட்டு வரணுமோ இப்ப எத்தனை வயசு கல்யாணம் பண்றது சுவாமி புவனைய பத்தி பேசினா மாதிரி அந்த காலத்துல சின்ன வயசுல கன்னியாபரி ஆனவனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருணும் சீதைக்கு கல்யாணம் ஆகச்சு ஆறு வயசு ராமனுக்கு பன்னெண்டு வயசுங்கிறான் அப்படின்னா அவரு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இந்த குழந்தை கொஞ்சம் வயசு கடந்ததுனால புத்தி பதிலிச்சு போச்சா இது பெருமாள் பண்ணிக்கு போறேன்னு சொல்றது இந்த குழந்தைன்னு பெரியாழ்வாருக்கு கவலையா போச்சு உடனே பார்த்தா ரொம்ப பெருமாள் சொப்பனத்தில் வந்து ஒண்ணுமில்ல நமக்காகத்தான் ஆண்டாள் பறந்திருக்கா இப்ப கைக்கறிங்களா ஸ்ரீவல்லி புத்தூர்ல முடிஞ்சிட்டு நேர திருவரங்கத்துக்கு ஆயிட்டு வருவோம் நான் பல்ல கணப்புறோம் பல்ல கணப்பிச்சா பல்லகு பரிவாரங்களோட நேர அங்கே போய் அந்த திருவரங்கரான் திமுக நாகனை மேல் சேரும் திருவரங்கர்ன்னு அந்த நாகத்த அணையை கால வச்சு ஏறி மேல போய் பெருமாளுடைய ஐக்கியமானால் சொன்னாக்க ஆண்டாளுக்கு என்ன பிரபாவம் ஆண்டாள் மலிஷியா பிறந்தான் அச்சாவதாரத்தில் இருக்கிற ரெம்பெருமான கல்யாணம் பண்ணிண்டா இது நடக்கக்கூடிய காரியமா மீரா சரித்திரங்கள்லாம் பாக்குறோம் மீரான்னு ஒரு பக்திருந்தான் அவெல்லாம் பெருமானோட ஐக்கியமான சாதாரணமா பாக்கிறோம் இங்க அச்சாவதாரத்துல ஒரு கர்ப்ப அந்த கர்ப்ப போறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது பெரிய பிராட்டியாருக்கே அதிகாரம் கிடையாது நம்ம சம்பிரதாயத்துல எந்த ஊர்லயுமே பெரிய பிராட்டியாருன்னா ஒரு தனி கோயில் ஆச்சியார் தாயார் ஸ்ரீரங்கம்னா ரங்கநாயகி தாயார் இன்னொருன்னா பெருந்தேவி தாயார் காஞ்சிபுரத்துல அந்த தாயார் எடுத்து பெருமாள் சந்தைக்குள்ள கொண்டு போக முடியாது அதுக்கு வந்து ஆகம்கூட அனுமதிக்கல சம்பிரதாயமும் கிடையாது அனுஷ்டானத்தில் கிடையாது ஆனா ஆண்டாள் போயிருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு பேர் போனா உள்ள ஸ்ரீரங்கம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள பூரவக வைகுண்டமான அந்த அந்த விமானத்துக்குள்ள ரங்க விமானத்துக்குள்ள ரெண்டு பேர் போனா திருப்பானாழ்வார் ஒருத்தர் ஆழ்வார்கள் சரீரத்தோட அதுக்கு மேலே ஆண்டாழ் ரெண்டு பேர் உள்ள போனான் அப்படி அச்சாவதாரத்தில் இருக்க பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டு ஆண்டாள் அது ஒரு பெரிய விசேஷம் அப்பேற்பட்ட ஆண்டாளர் சொல்றாரு இவர் நான் திருமகல் போல வரத்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போன அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு வியாக்கியான எடுக்க சொல்றா இந்த சரித்திரத்தை இந்த பாசுரத்தை எப்பன்னு சந்தானம் பண்ணார் எம்பெருமானாருன்னா குரத்தாழ்வானுக்கு மோக்ஷம் கொடுத்த திலவரங்கிறார்கள் அப்ப சந்தானம் பண்ணாரா இந்த பாசுரத்தை நான் வந்து எத்தனையோ சிஷியால் எனக்கு இருக்கலாம் ஆனா குரத்தாழ்வான் போல ஒரு சிஷியால் எனக்கு இருக்க மாட்டா உருமகள் தன்மையுடைய அந்த ஒரு சிஷியனு தான் நான் நம்பிந்தேன் அந்த சிச்சிங்கமோ எனக்கு முன்னே போறான்றான் பரமத்துக்கு என்னன்னு தெரியலையே பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் பிறந்தார் ஆண்டாள் என்ன பண்றான் குழந்தைகள்லாம் பிறந்த இன்சியல் போட்டுக்கிறான் தார் பேர் போட்டுக்கிறான் அப்பா பேர் இன்சியல் இது யார் தோற்றுவித்தான ஆண்டால் தான் ஆண்டாள் பாசுரங்கள்லாம் தந்தெரியல் பற்ற பேரான் கோதை வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் ஒரு பாசுரத்திலையும் கடைசி பாசுரத்துல பெயர் புகழ் வெள்ளி புத்தூர் கோன் கோதை சொன்ன இப்படிதான் இருக்கும் தன் பேர ஆண்டாள் தனியா எங்கேயுமே அவ போட்டுக்கல முதல்ல தன் பெரியாழ்வார்க்கொண்டுதான் தான் சொன்னான் காரணம் என்னன்னா பெரியாழ்வார் தகப்பனாரு மாத்திரம் இல்ல அவரே ஆச்சாரியனாவும் கொண்டான் அந்த ஆச்சாரிய லட்சணத்தை அங்க காமிச்சா ஆண்டா அது ஆழ்வான அப்படியே காமிச்சார் வெம்பெருமான அந்த ஆச்சாரிய லட்சணத்தை அப்படியே காமிச்சார் காமிச்சு இந்த பூலோகத்துல மாத்திரம் நாம் வந்து சிஷனா இருந்தா தகாது பகலோகமான அந்த பரமோகத்துல கூட நாம வந்து நம்ம வெம்பெருமானாருக்கு சிஷனாவே இருக்கணும் அப்படின்னு அவர் மனசுல கருத்து அதுக்காக எம்பெருமானாருக்கு முன்னாடியாவே போய் ரங்கநாதத்திலே மோட்சத்தை பிரார்த்தனை பண்ணார் அப்படி மோட்சத்தை பிரார்த்தனை பண்ற காலத்துல அவர் மோட்சத்தை கொடுத்தார் அப்போ அப்படியே நின்று இருந்தாரான் கோரத்தை ஆழ்வான் என்ன ஆழ்வான் நம்ம மோட்சத்தை கொடுத்தமே மேல் வீடு தந்தோம் நிக்கிறையரேனா பெருமையே இருந்தார் அப்போவே இல்ல மகனரா இருந்தார் ஓ இவருக்கு எதோ மனசுல கிளேசம் இருக்கு ஏன்னா எம்பெருமானாருக்கு மோட்சம் ஒரு சம்பிரதாயம் அப்படி சம்பிரதாயத்தில் அவருக்கு மோட்சம் இல்லைன்னா யாருக்கு இல்ல ஆனா திருக்கோட்டூர் நம்பி வார்த்தை மீறினார்ன்ற ஒரு உல்லங்கம் அவருக்கு இருக்கு அவருக்கு ஒரு குறை இருக்கு அதனால ஒரு நரகத்துக்கு போவாரோ அப்படினு சொன்னா வேற லோகத்துக்கு போவாரா நித்திய சூரியனுடைய ஒரு அம்சமான அதிசேஷ அம்சமான எம்பெருமானாருக்கு மோட்சம் இல்லன்னு யாரும் இருக்க முடியாது இருந்தாலும் பூலோகத்தில் பறந்திருக்க அப்படி இருக்குமோ சந்தேகம்னு உன் சம்பந்தம் பெற்றவாளுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தோம் குரத்தாழ்வானுடைய சம்பந்தம் இருக்கவாளுக்கெல்லாம் மோட்சம் குரத்தாழ்வான் சம்பந்தம் இல்லாதவா இருக்க முடியாது எல்லாருக்கும் உண்டு அப்படி எம்பெருமானாருக்கும் உண்டு அது எம்பெருமானாரே சந்தோஷப்படுறாரு கேட்டு அப்ப நமக்கு மோக் பிராப்தி உண்டு நமக்கு ஒரு மனசுல சந்தேகம் இருந்தது திருக்கோஷ்டூர் அம்பலத்தில அபசாரப்பட்டோமோன்னு இருந்தது அது இப்ப தீர்ந்து போச்சு குரத்தாழ்வானாலேன்னு சொல்ற அளவுக்கு வைபவசாலியான ஒரு சிஷ்யன் அவர் அவர் ஒரு மகள் தன்மையுடைய ஆண்டாளை போலவே அந்த பாவத்துல அந்த ஆழ்வானு இருந்திருக்க அதனால அந்த ஆழ்வான் பிரிஞ்சு போறாருன்னு சொல்லச்ச உடனே இந்த பாசுரத்தை வித்யாபனம் பண்ணி அனுசந்தானம் பண்ணா என்பதுமானார் தாமுஜம் ஐயோ நான் ஒன்னா உசா துணையா நினைச்சிருந்தேன் அப்போ கேட்டா ஏன் எனக்கு முன்ன நீ போனோம் வைகுண்டத்துக்குன்னு ஆசைப்பட்ட அழ்வான் அப்படி சொல்லும் அது காரணம் என்ன உமக்கு என்ன தேக அசௌக்கியமா என்ன காரணத்தினால நீ இப்படி ஆசைப்பட்டா நாம் வந்து ஆச்சாரிய சிஷ்ய லக்னத்தை அங்கேயும் காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா எம்பெருமானார் முதல்ல வைகுண்டத்துக்கு போய் ஆழ்வான் பின்னால போனார்னாக்கா ஆழ்வானே வாரும் எம்பெருமானார் கூப்பிடும்படியா இருக்கும் ஆனா அப்படி இருக்க கூடாது சிஷ்யன் தான் ஒரு ஆச்சாரியனை திருமாளிக்கு உள்ள வரணும்னு கூப்பிடணும் அதுக்காக தான் முன்ன போயிருக்கேன் து ஆழ்வான் முதல்ல போயிருந்த ஆண்டாழ்வந்தி பெரியாழ்வாரை எல்லாமே பத்தினாள் அதே போல இம்பெருமானாரை எல்லாமாக பத்தினார் சுவாமி குரத்தாழ்வான் வயசிலையும் ஞானத்திலையும் எல்லா விஷயத்திலையும் பெரியவராயிருந்தாலும் கூட ஆச்சாரிய சிஷ்யலட்சணத்தை காட்டன்னே பிறந்த அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மண்து ததப்பரகா பலபத்ர திருத்தீயஸ்து களவு கச்சித் பவிஷதி என்னே நாலு யுகங்களிலும் இந்த ஆதிசேஷனுடைய அவதார வைபவம் சொல்லப்படுறது முதல்ல வைகுண்டத்துல ஆதிசேஷனா இருக்கார் அதுக்கு அடுத்தபடியாக ராமாவதாரத்துல லக்ஷ்மணனா அவதாரம் பண்ணார் கிருஷ்ணாவதாரத்துல பலராமனா அவதாரம் பண்ணார் அவரே கலியுகத்திலே ராமானுஜரா அவதாரம் பண்ணிருக்கார் அப்படி ராமானுஜரா அவதாரம் பண்ணச்சே அதே போல எம்பருமான அவதாரம் பண்ணிட்டே வந்தானும் இல்லையோ அங்க ஆதிசேஷனா இருக்கச்சே அவன் நாராயணனா அதுல படுத்துட்டு இருக்கான் ஆதிசேஷன்ல இவன் லட்சுமணனா பறக்கச்சே அவன் மூத்தவராக ராமனாக பறந்த பதினாலு வருஷம் கைங்கரியம் பண்ணார் ராமருக்கு லக்ஷ்மணனாம இடைய பெறுமார் பெருமே எது குடுத்தாலும் தெரிவிக்கிறாருக்கா ஒன்னு நூறுவாயிரமா கொடுத்து பின்னும் ஆளும் செய்வேன் நான் நூறு பாத்திரத்துல தடால உனக்கு அக்கா வடிசல் பண்றேன் வெண்ணை கொடுக்குறேன் இதை சாப்பிட்டேனாக்கா இன்னும் நிறைய நிறைய கொடுப்பேன் பின்னும் ஆளும் செய்வேன் உனக்கு ஆடிலும் கைதிலியமும் பண்றேன் இல்லையோ அது போல என்ன பண்றார் திருத்தியாக மறுபடியும் அவரே பலராமன் ஆழ்வானாக அவர் பெரியவராக அவதாரம் பண்ண செய்து தான் கிருஷ்ணனாக இருப்பார ஆனா அந்த கிருஷ்ண அவதாரத்துல பலராமனுக்கு என்ன கைங்கரியம் பண்ணார்ன்றது சொல்ல முடியாது பதினாலு வருஷம் ஒரு லட்சுமணன் ராமனுக்கு பண்ண மாதிரி கைங்கரியங்களை கிருஷ்ணன் பண்ணல ஆனா என்ன பண்ணுவாரா நித்தியம் போய் அண்ணாவை சேமிப்பார் பலராமன நம்பி மூத்த பிரான்னு பேர் நம்பி மூத்தபிரான போய் சேதிப்பார அண்ணா ஒரு நமஸ்காரம் இதுதான் சொல்லி வரவன் அப்படி இருந்தாரான் அதுல திருப்தி அடையல அதனால பார்த்தாராம் மறுபடியும் புனராவதாரமாக எம்பெருமானார் அவதாரம் பண்ணச்ச கலியுகத்தில் அந்த நாராயணன் ஸ்ரீ ராமனே மறுபடியும் புறத்தாழ்வானாக அவதாரம் பண்ணினார் ஸ்ரீவத்ஷிங் இடத்துல ஸ்ரீவத்ஷம்னா எம்பெருமானுடைய திருமரு மார்பு அங்க இருக்கும்படியான வர்ஷஸ்தலத்தில் இருக்க ஒரு மறுபீருடைய அம்சமாக பிறந்தார் சொல்றா அல்லது ராமனே நேர ஆழ்வானாக அவதாரம் பண்ணி ராமானுஜனான இளையாழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணினார் சிஷ்ய விருத்தி பண்ணினார் என்று சொல்றேன் அதுபடி ஆண்டாளுக்கும் ஆழ்வானுக்கும் உண்டானது இந்த திருப்பாவியாகிற பாசுரங்கள் முப்பது பாசுரங்கள் ஐயந்தும் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமான பாசுரங்கள் எப்படி வேதமனைக்கும் மித்தாகும் அதே போல ஆழ்வான் வஞ்சஸ்தவங்கள் பண்ணிருக்க வரதராஜ ஸ்தவம் ஸ்ரீஸ்தவம் வைகுண்டஸ்தவம் அதிமானுஷ ஸ்தவம் சுந்தரபாகு ஸ்தவம் இப்படி பஞ்சஸ்தவங்களை அகழி செய்தார் இந்த ஆழ்வான் இந்த பஞ்சஸ்தவத்துக்கு என்ன பெரிய நிர்வாகம் பண்றா இந்த வேத வேதமான ஒரு ஸ்திரீயை அவளுக்கு பல பூஷணங்கள் இருக்கு ஆனா அந்த பூஷணங்களுக்கெல்லாம் அவளுக்கு பெருமை சேர்க்காரு ஒரு பெண்ணுன்ற இருந்தா அவளுக்கு கன்னியா பருவத்துல இருக்கா உடனே கல்யாணம் பண்ணிக்கிறான் அவருக்கு அப்புறமா ஒரு புருஷன் இல்லாத காலத்துல வைத்தவியம் இது மூணு நிலைமைதான் அவளுக்கு இருக்கு அந்த மூணு நிலைமையில நடுவான உத்தமமான நிலைமை அவ வந்து ஒரு பத்னியா இருக்கிறது பத்னிக்கு அடையாளம் என்னன்னா மங்கல்ய சூத்திரம் இருக்கணும் கன்னியா பருவத்தில் அவளுக்கு எத்தனையோ புருஷன் சொல்லலாம் இவன் பண்ணிக்கு போறானா அவன் பண்ணிக்கு போறானா அவன் பண்ணி போறானா தெரியாது இவனுக்குன்னு யார் பறந்துருக்காளோன்னு சொல்றான் ஆனா கல்யாண ஆயிண்டவுன்னு ஒரே புருஷன் தானே ஆக அவ ஒரு பத்னி ஸ்தானத்தை அடையலாம் ஆக அந்த பத்னி ஸ்தானத்துக்கு அடையாளம் அவளுக்கு இருக்கும்படியான ஒரு திருமங்கலிய ஸ்தானம் இந்த ஆழ்வானுடைய பஞ்சஸ்தவங்களும் இந்த வேத மாது அணியும்படியான பூஷணங்கள் எல்லாத்திலும் காட்டின உயர்ந்த பூஷணமான ஒரு திருமங்கலிய ஸ்தானத்திலே இருக்குன்னு அவருடைய தனியன் தெரிவிக்கிறது ஸ்ரீவத் சின்ன கண்டேயாந்தி மங்களசூத்ரதாம் இந்த திரை என்கிற வேதத்தினுடைய கண்டமான அந்த கழுத்திலே அணியக்கூடிய மங்களசூத்திரமாக இந்த பஞ்சஸ்தவங்களை இருக்குன்னு பெரியவா சொல்லி நிர்வாகம் பண்ணினாள்னா அப்ப எப்படி இந்த திருப்பாவி வேதமனைத்துக்கும் வித்தோ அப்படியே அழ்வானுடைய பஞ்சஸ்தவங்களும் அந்த வேதமாதுக்கு மங்களசூத்திரமான உயர்ந்த அணிகரனாக விளங்குகிறது அதுகொண்டுதான் நம்ம ஒரு நாராயண பத்னியும் தெரிஞ்சுக்கணும் வேதத்தின் யாருக்கு சொத்தம் யாருடைய பத்னி வேதம்னாக்கா நாராயணனுடைய பத்னி தான் வேதம் அந்த வேதத்தை வேற யாரும் கொண்டாட முடியாது வேற சொந்தம் கொண்டாட முடியாது வேதமே நாராயணனுக்கு நாராயணன் தான் வேதத்துக்கு புருஷன் மாங்கல்யசூக்கம் பஞ்சஸ்தவங்கள் அழ்வானுடைய வைபவத்தை சொல்றதுன்னா சாதாரணமா சொல்லி முடியாது அதனால அப்படியே கொடுத்த ஒரு பதினைஞ்சி முறை அவகாசத்துக்குள்ள இந்த அழ்வானுடைய வைபவத்தை சுருக்கமாக தெரிவித்து அந்த அழ்வானுடைய சம்பந்தம் எல்லாருக்கும் ஆனோம் ஏன்னா சுவாமி எம்பெருமானா இருக்கு அது வேண்டி இருந்தது ஆகியனால அப்பேற்பட்ட உயர்ந்த ஆழ்வானுடைய சம்பந்தம் அதே சொன்னார் லட்சுமிநாதசம் ஆரம்பம் ஒரு ஸ்லோகம் பண்ண முடியும் லட்சுமிநாதசமாரம்பயணமா ராமானுச்சாரியந்தாம் இருந்தால் அவர் யாரும் ஒன்னும் கேட்க போறதில்லை ராமானுஜிய சந்தோஷத்தான் பெற்றிருப்பார் ஆனாலும் அவர் அப்படி பண்ணல அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு பண்ணார் ஒவ்வொருத்தரும் சொல்லச்சு அவருடைய ஆச்சாரியன்னு அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பரம உதாகரமான ஒரு வள்ளல் தன்மையோட அந்த ஸ்லோகத்தை அவர் அனுகிரகித்து அவர் மாதிரியான ஒரு மகான் யாருமே இருக்க முடியாது அவருடைய ஆயிரமாவது வருஷத்திலே நாமெல்லாம் ஜீவ தசையில நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் நாம பண்ண பாக்கியம் இல்லை நம்ம பெரியவாழ் பண்ண பாக்யம் நாம இப்ப இருக்கோம் இந்த வருஷத்துல இருக்கோம் இருக்கவோம் இருப்போம் நினைக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் அந்த கொண்டாட்டங்கள்ல அவருடைய வைபவங்கள்ல உற்சவங்களில் நாம் கலந்துக்கணும் நேரடியாக கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறவர்கள் நேரடியாக கலந்துக்கலாம் கோரத்துக்கே வரலாம் பத்து இல்ல ஒரு நாள் வரலாம் ரெண்டு நாள் வரலாம் இல்ல முடியாதவாள் மறைமுகமாக அவர் உதவி அதுக்கு நிறைந்த பொருளுதவி தேவைப்படுது பத்து நாலு வருஷத்தை பண்ணணும் என்று அதுக்காக அந்த ஒரு கமிட்டியார் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் அந்த கமிட்டியார் இந்த அமெரிக்கா தேசத்தில் என்ன பண்ணியிருக்காங்க வேதிக்ஸ் ட்ரஸ்ட் ஒன்னு இருக்கு அந்த வேதிக் டிரஸ்ட்லேயே நிர்மாணம் பண்ணிருக்காங்க அவளாலேயே அத்தாரிட்டியா அதுக்கெல்லாம் பணம் வசூல் பண்ணணும் சொல்லியிருக்கான் இதுல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை போட்டிருக்கான் அவரை பத்தின வைபவம் புஸ்தகத்தை வெளியிடுறது அவரை பத்தின வைபவம் கேசட்டா வெளியிடுறது அந்த பஞ்சஸ்தவங்களையும் சேவாகால முறையில போடுறது சந்தை முறையில போடுறது இன்னும் மேற்கொண்டு உற்சவங்களை விசேஷமாக நடத்துறது பிரசாதங்கள் பண்றது அவருக்கு ரொம்ப விருப்பமான விஷயம் ததியாராதம் ததியாராதனாக்கா இப்ப சாதர்மா சாதம் போடுறதுன்னு நம்ம சொல்றோம் ததியாராத அது அர்த்தம் இல்ல தவியர்களை ஆராதிக்கிறது ததியர்கள்னா பக்தர்கள் அடியார்கள் அடியார்களை ஆராதிக்கிறது ஆராதிக்கிறதுனா சந்தோஷப்படுத்துறது அதில் இப்போ அன்னதானம் பிரதானமா இருக்கிறதுனா ததியாராதனைக்கு சாதாரணமான ஒரு அர்த்தத்தில் வந்துருக்கு அந்த ததியாராதனையே விசேஷமாக நடக்கின்ற ஒரு ஆழ்வன் இந்த சரித்திரம் சொல்லப்போனா ஆச்சரியமா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நுட்பமான விஷயம் பூரத்தில் ததியாராதனை நடந்துட்டே இருக்கும் ராத்திரி பதினோரு பத்தரை மணி பதினோரு மணி வரைக்கும் சாதம் போட்டுட்டே இருப்பாளாம் தான் அந்த ஜாமம் முடிஞ்ச உடனே கதவை சாத்துவா அந்த மணி ஓசம் தான் காஞ்சிபுரத்துல கேட்டது அப்போ காசிலேருந்து பண்டிதாள்லாம் இந்த வைசாக உற்சவம் காஞ்சிபுரத்துல பத்து நாள் உற்சவம் விசேஷமா கருட சேவை நடக்கிறது அந்த உற்சவத்தை சேமிக்கிறதுக்கு வந்திருக்கான் சுவாமி அண்ணங்கரா ஒருத்தையம் கண்ட வைகாசி திருநாள் அவர் ஒரு புத்தகம் எழுதினார் ஒரு கட்டுரையில வையம் கண்ட வைகாசி திருநாள் போட்டார் அப்ப எல்லாரும் கேட்டா வையம் கண்ட வைகாசி திருநாள் உலகத்திலிருக்கிறான் இன்னைக்கும் சேவிக்கிறான் சில அமெரிக்க நாட்டில இருந்து கூட சில பேர் அந்த உற்சவத்துக்காகவே அந்த வையம் பொருட்படுத்த வந்து இந்த உற்சவம் அந்த காலத்தில் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு என்ன ஆதாரம்னாக்கா ஆசி தேசத்திலிருந்து பண்டிதா எல்லாம் வந்தாலும் அந்த காலத்தில எல்லாம் மாட்டு வண்டிகள் நடந்து கிடந்து வரணும் அப்படி வந்தா திருப்பதி வழியா வடக்கேந்து வந்து காஞ்சிபுரம் போற வழியில கோரம் இருக்கு அப்படி வந்தாலும் இந்த காசி பண்டிதாள்லாம் வந்து ஆழ்வான் ததியாராதனை பன்று கேரளா வாழ்க்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கா ஏன்னா இந்த தேசாந்திரிகள் எல்லாம் போறவாள் சொல்லுவா இங்க போனா தீர்த்த விசேஷமா கிடைக்கும் அங்க போனா அண்ணம் கிடைக்கும் அப்படிங்குற டூர் போறவளா சொல்லுவா இந்த ரூட்ல போனா இதெல்லாம் அண்ணா கிடைக்கும் சொல்லுவான் இந்த டூரிஸ்ட் போனவாறுதான் அதெல்லாம் தெரியும் அது போல ஏற்கனவே பண்டிதா எல்லாம் காஞ்சிபுரம் வந்தவாள் சொல்லிருக்கா நீங்க போனா தப்பாம கோரத்துக்கு போங்க கூரத்துல விசேஷமா ததியாராதனைத்தர் பண்ற காசி பண்டிதாடு நல்ல அன்னங்கள்லாம் அவருக்கு கொடுத்து உபச்சாரம் பண்ணாரு ஆழ்வான் அப்பா அவ சாமான்யமா கேட்டிருக்கான் சுவாமி என்ன உற்சவ உத்தவம் நாங்க காசிலேருந்து வரும் தேவியர் பக்கத்துல எனக்கு ஒரு ஏழு மைல உற்சவ சேவிக்க போகலையா நாளை கிரளோத் சவாச்சு அப்படின்னா அப்படியே எனக்கு எங்க நாடி இருக்கு தேவன் மாதிரி பாகவத ஆராதிச்சா போறோம்னு நினைக்கிறேன்ட்டு அவர் ஒரு வினயமா சொல்லியிருக்காரு சுவாமி குறை தாழ்வான் அவள் அதை தப்பாத்தமா எடுத்துட்டா மனசுல அபச்சாரப்பட்டு தான் ஆழ்வா நடத்துறேன் ஐயோ இவர் வந்து நமக்கு வரவணை போறவங்களா சாதம் போடுறதுதான் வேலை போடுறேன் அப்படின்னு நினைச்சுட்டா நினைச்சுட்டு நேர மறுநாள் காத்தாலும் அனுஷ்டானம் பண்ணிட்டு காஞ்சிபுரம் போனா இவ காஞ்சி நகரத்துக்கு ரொம்ப புதியவர்கள் ஆனத்தனால அந்த அமைப்பு தெரியல இந்த ஊர்ல எல்லாம் அவர் இது வச்சுருக்கா அதை வச்சுட்டாக்கா எந்த ஊர் பண்ண வழி காமிக்கிறது அப்படியெல்லாம் அந்த காலத்துல கிடையாது அவர் என்ன பண்ண உடனே காஞ்சிபுரத்துல அங்க போனா பெருமாள் எங்கே இருக்காரு கட்சித்தருக்கு வரப்போறாரு இப்பதான் கட்சித்தருக்கு வரப்போறாருனா கட்சித்தருக்கு போனா இவ கட்சித்தருக்கு போறது போல கனா மண்டபம் போனானா ஏசாத்த மண்டபம் போயிட்டாருனா ரெட்ட மண்டபம் போனார் மூஞ்சியல் மண்டபம் போனார் நேரம் மண்டபம் அங்கங்க இருக்கும் அந்த மண்டபப்படி கண்ட ஒருவர் வரது இப்படி ஒரு ஒரு மண்டபமா பிரதட்சணமா போயிட்டு சொல்ல பெருமாள் உள்ளே எழுட்டு எழுதி சேவையிலிருந்து பெருமாளை களைஞ்சிட்டோம் அவளுக்கு ரொம்ப வருத்தமா நம்ம சேவை செய்யணும்னு காசிலேருந்து வந்தோம் என்ன தெரியலையே நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்காத போயிருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா இங்கேயே ராத்திரி படுத்திருந்தா மேல் கொண்ட உற்சவங்களாம் இருக்கேன் சேர்க்கலாமே அப்படின்னு இருந்தாலும் அன்னைக்கு சொப்ப நமக்கேன தேவ பெருமாள் தேவாதிராஜன் வந்து நாம் நம்முடைய அழுவான இடத்துல அபச்சாரப்படுத்தீர்கள் அதனால உங்களுக்கு சேவை கொடுக்கல அப்படின்னு விட்டாராம் இடங்க வளர்க்கலாம் என்ன நம்ம ஒண்ணு அவர்கிட்ட தப்பா ஒண்ணும் சொல்லலையே அப்படின்னாரா ஏதோ இருக்கும்போது அதுல அர்த்தம் இருக்கும்போது பெருமாள் சொன்னா சரி நம்ம திரும்ப கால போகச்சே மருந்து திரும்பி அந்த வழியா போகமோ இல்லையோ ஊருக்கு போகச்சு அவர்கிட்ட கேட்டுட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப கால வந்தா மறுபடியும் உபச்சாரம் எல்லாம் பண்ணார் பண்ணிட்டு கேட்டாலாம் நாங்க ஏதோ அபிச்சாரப்பட்டோம் போல் சேவை சேர்க்கிற பாகிய கிடைக்கல அப்படி என்ன நாங்க அபிசாரப்பட்டோம்னு தெரியலையே சுவாமி தான் தெளிவுபடுத்தணும் அப்படியே நாங்க சொல்லலையே நவா அப்ப அழ்வான் தெரிவிச்சாரா நீங்க கேட்டீங்க பாகவதராதன விசேஷம்னு சொன்னேன் அது நீங்க என்ன எடுத்துருந்தீங்களோ எனக்கு தெரியாது நேரம் நாங்க கொஞ்சம் நினைச்சிருந்தோம் ஒரு வாரத்துல சாதம் போறதே ஒரு வேலையை அரைக்கணுக்குன்ற மாதிரி நீ நினைக்கிறீங்களோ நினைச்சிருந்தோம்னாரா மதா அபசாரம் எம்பெருமானுக்கு திருவள்ள பத்தி நான் போல் இருக்கு உங்களுக்கு கொடுக்கல ஆனா அடியேன்னு காஞ்சிபுரத்துக்கு போறதுக்கு அது காரணம் இல்ல ஏன்னா நான் காஞ்சிபுரம் போனோம்னா பெருமாள் சேவிக்கிறோம்னா முதல்ல அந்த பெரிய காஞ்சிபுரத்தை தாண்டி போனோம் பெரிய காஞ்சிபுரம்னா அதுக்கு சிவகேத்தம் பேரு இன்னைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கூட சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி இருக்கு மத்தத்துல சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் பேர் எல்லாம் ஆனா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சிந்தான் சின்ன காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விஷ்ணு காஞ்சின்னு பேரு சிவகாஞ்சி நான் சின்ன போனோம் இந்த லிங்க பூமியை எனக்கு போறதுக்கு இஷ்டமில்லை முதல்ல பெருமாள் சேவசாயிக்கிற போறோம்னா அந்த சிவாத் பரதாஸ்திக்கு எழுதி நேரம் கூடவே கூடாது அறவே என்று இருந்தார் அப்படின்னா அவர் பரம வைஷ்ணவராயிருந்தாரு பட்டுறது எம்பெருமானாரு கூட கொஞ்சம் ஒத்துருவாராம் ஆனா எந்த இடத்துலயும் அர்த்தம் ஒத்துக்க மாட்டேன் நாராயண பரத் தான் ஆண்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் எப்படி சொன்னாலோ அதேபரி நாராயணனே நமக்கு எல்லாம் இருந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான் அதனால்தான் பூரேச விஜயம் என்று அந்த இடத்துல சபையில போய் கண்டனம் பண்ணி பரமக கண்டனம் பண்ணினர் அப்பேற்பட்ட உயர்ந்த கூரத்தாழ்வானுக்கும் அண்டாளுக்கும் உண்டான சில சாமியங்களை சொன்னேன் அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த ஆழ்வானுடைய ஆயிரமாவது வருஷத்தை நாம் விற்கும்படியான பாக்யசாலிகளா இருக்கும் ஆகையினால அந்த பாக்கியமும் நம்முடைய ஆச்சாரிக்கிறதையாலே நமக்கு வந்தது அதனால சுவாமி சொன்ன மாதிரி ஆச்சாரியனை நாம வந்து பரீட்சை பண்ணி பார்க்கறதோ ஆச்சாரியனுடைய லட்சணங்களையோ அவருடைய குணபூர்த்திகளை பார்க்கறதோ கூடாது நமக்கு ஆச்சாரியன் அவ்வளவுதான் சிஷன் அப்படின்ற இருப்பில் இருக்கணும் அப்படி இருந்து நம்ம ஆச்சாரியம் எம்பெருமானை அடைவதற்கு பிரயனப்படணும் அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரிய சிரேஷ்டரான ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய கைங்கரியத்தில் எல்லாரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறதுக்காக மாத்திரம்தான் அப்படியே நீங்க வந்தேன் ஆக உயர்ந்த கூரத்தாழ்வானை பத்தி அடியே இந்த இடத்துல சொல்லும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த கிரகஸ்தர் ஸ்ரீமதி வித்யா நாராயணன் வித்யா நாராயணா வித்யா நாராயணன் கோவிந்த கோவிந்த இங்க பேருக்கும் வெம்பெருமானுடைய பண்டாட்சேத ரங்கமண்ணாருடைய பரம பிரபையை பிரார்த்திச்சு அமைகிறேன் கொஞ்சம் நிறைய சொல்லணும்னு நினச்சிப்பேன் ஆனா அதான் சொல்ல முடியாத அவகாசம் நிறைய குறைவா இருக்கிறதுனால எல்லாரும் நாளையா காத்துட்டு இருக்கா நானே அடியனே லேட்டா தான் வந்தேன் அதனால அந்த அவகாசத்தை உத்தேசி சொன்னேன் இன்னும் நீங்க நிறைய ஆழ்வானுடைய பிரபாவத்தை படித்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல நிறைய கேஷட் எல்லாம் போட்டிருக்கா அதே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நேர ஆழ்வான பிரபாவம் தெஞ்சிக்க ஒரு பக்கம் இந்த சேவந்த ஏன்னா சேவிக்கச்சுதான் ஆச்சாரியோட திருமாளிக்க ஆச்சாரியன் நம்மளை போல தான் சொன்னார் நினைச்சுக்க கூடாதுன்ற ஆனா நம்ம போல தானே இருக்க ஒரு ஆச்சாரியன்னு நினைக்கிறோம் ஆனா ஆச்சாரியை சேவிக்கச்சே ஒரு பிரதிபத்து ஏற்பட்டு அவருக்கு அவருடைய அந்த சக்தி விசேஷமானது மேல வருது அது போல வைபிரேஷன் சொல்றாரு அதுக்குதான் அங்க கோவிலுக்கு எல்லாம் போறோம் இல்லட்டா இப்ப இந்த ஆத்திலேயிருக்கும் கோவில் தானே இங்க பாட்டு பண்ணாலும் அதே ஆழ்ந்த ஆலயத்துக்கு போறாரு ரெண்டாமத்துக்கு போறாரு ஏன் கோவில் வச்சுன்னா அதுக்கு போனோம் ஏன் கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னா அந்த இடத்துல வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும் பெரிய பசுபாடு இருக்கு அந்த பசுபாடுக்கு உடம்பு உள்ள பால் இருக்கு அதுக்காக கொம்ப பிடிச்ச கலந்து பால் வராது அதனுடைய மடியை பிடிச்ச கலந்தாலும் பால் வரும் அதுபோல எப்பெருமானோடைய கிருபை அடையணும்னா அவன் கோவிலுக்கு சென்றால்தான் அடைய முடியும் அது ஆற்றுல அடைய முடியாதுன்னு அர்த்தம் இல்ல மனசீகமா அடையலாம் ஆனா அங்க போனா நிறைய கிடைக்கும் அனுகிரம் அதேனாலும் போன பிரசாதமும் கிடைக்கிறது சொன்ன மாதிரி கண்ணுக்கு விருந்து கிடைக்கிறது செவிக்கு விருந்து பிரபந்தம் பாடுவா செவிக்கு விருந்து கிடைக்கிறது பிரசாதம் கொடுத்தா வாய்க்கு விருந்து கிடைக்கிறது எல்லா விருந்தும் அடையலாம் உயர்ந்த அந்த கோவில்களையும் பராமரிக்கணும் அது வேதிக்க சஷ்டோட பெரிய ஒரு இதுவா இருக்கு அதனால இதெல்லாம் பண்ணணும் அதனால அழிவானை நேரடியா வந்து சேமிக்கும்படியாக பிரார்த்திக்கிற முடிந்தவா வந்து சேவாது ஒரு இயலாமை இயக்கத்தில் எத்தனை பேருக்கு இருக்கு சுவாமி சொன்ன மாதிரி அதெல்லாம் வேண்டாம் ஒரு மனசல சங்கல்பம் பண்ணிக்குவோம் ஆயிரமாவது வருஷத்தில் ஆழ்வானை சேவை சொல்லணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அழுவானே அதை நிறைவேற்றி வைப்பார் என்று சொல்லி அடியே அமைகிறேன்